தலைப்பு எட்டு சிறுட்டி நியாயம் ஆகாசம் அநாதி அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாசொரூபராகிய கடவுள் அநாதி அநாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அநாதி அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாயிருக்கின்றது ஆகாயத்தில் அணுக்கள் நீக்க மற நிரம்பியிருக்கின்றன இதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்மா காசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பியிருக்கின்றன அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்றே பெயர் பூதாகாயத்தில் இருக்கும் சாதாரண அசாதாரண அணுக்கள் எழுவகையாய் பிரியும் அவையாவன வாலனு திரவ அணு குருவனு அணு பரமானு விபுவணு மேற்படி அணுக்கள் அனந்த வண்ணபேதமாயிருக்கும் இவற்றில் காரிய அணு காரிய காரண அணு காரண அணு என மூன்று வகையாய் பக்குவ அபக்குவ பக்குவா பக்குவம் என நிற்கும் இவைபோல் ஆன்மாகாயமான கடவுள் சமூகத்தில் ஆன்மாக்களும் மூ நிற்கும் யாவையெனில் பக்குவ ஆன்மா அபக்குவ ஆன்மா பக்குவா பக்குவ ஆன்மா என மூவகைப்படும் ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் மூன்று விதமானதற்கு காரணம் அங்குள்ள காற்றேயாம் அதுபோல் ஆன்மாக்கள் மூவிதமானதற்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருட்சக்தியேயாம் அப்படி மூவகையான ஆன்மாக்களுக்கு அருட்சக்தியின் சமூகத்தில் தோன்றிய இச்சை ஞானம் கிரியை என்னும் பேதத்தால் ஆன்மாக்களுக்கு தேகம் மூன்று உல யாவையெனில் கர்மதேகம் பிரணவதேகம் ஞானதேகம் என மூன்று விதம் அப்படி மூன்று தேகம் உண்டானதற்கு காரணம் பூத ஆகாயத்தில் உண்டான வாயுபேதத்தினால் சோம சூர்யாக்கினி என மூன்று வகை நிற்பன போல் உணர்க அந்த ஆகாயத்தை விரிக்கில் அனந்த பேதமாம் வாயுவின் பேதம் அதுபோல் அனந்தம் ஒருவாறு அறுபத்து நான்கு கோடி பேதம் இவற்றில் அமுதபாகம் விஷபாகம் பூதபாகம் உஷ்ணபாகம் என பல பேதப்படும் மேற்படி அணுக்கள் அனந்த வண்ணமாதலால் அனந்த அணுக்கள் சேர்ந்து ஒரு வித்தாய் இவ்வித்து திரவானு சம்பந்தமாய் குரு அணுவோடு சேரும்போது பூதகாரிய அணுவாகிய கிரண உஷ்ணத்தால் ஜீவிக்கும் ஜீவித்த ஔஷதி முதலியன இந்த நியாயத்தால் வர்ணம் ருசி முதலிய பேதப்படுகின்றன இவ்வண்ணமே பௌதிக பிண்ட அணுக்கள் காரண சூரிய உஷ்ணமாகிய ஜீவ உஷ்ணத்தால் வடிவமாய் பரமகாரண தயையால் ஜீவிக்கின்றன சில காலத்தில் வித்துக்கள் ஆதியாம் சில காலத்தில் விருட்சம் ஆதியாம் எல்லாவற்றிற்கும் ஆதியாய் உள்ளது பூதகாரிய அணுவாகிய சூரிய கிரணமேயாம் இவ்வண்ணமே ஒரு காலத்தில் கடவுள் பிரேரகத்தால் அருட்சத்தி ஆன்மாகாசத்தில் விசிரும்பிக்க ஆன்மாக்கள் வெளிப்பட்டு பஞ்சகிருத்திய தொழிற்படும் மேற்படி ஆன்மாக்கள் வெளிப்பட்ட அக்கணமே மேற்படி ஆகாயம் சந்தானமாதலால் ஆன்மாக்கள் நிரம்பி நிற்கும் ஆதலால் பஞ்சகிருத்தியம் எக்காலத்தும் தடையுறாது ஆன்மாக்கள் தாழ்ந்த கதியடைவது அநாதியற்கல்ல ஆதி செயற்கையேயாம் ஆணவம் அனாதி இயற்கையேயாம் இதன் இரகசியம் குருமுகமாய் அறிக